வேண்டியவராக யாரேனும் ஒருவர் வந்தால் தன்னிடம் உட்கார்ந்து இருப்போரை நோக்கி தோழர்களே நீங்கள் பரிந்துரை செய்யுங்கள் நற்பூலி கொடுக்கப்படுவீர்கள் அல்லாஹ் தன் நபியின் நாவல் மூலம் தான் விரும்பியதை பூர்த்தி செய்கின்றான் என்று நபி அலிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒன்று நான்கு மூன்று இரண்டு முஸ்லிம் இரண்டு ஆறு இரண்டு ஏழு மற்றொரு அறிவிப்பில் தான் நாடியதை என்று